சிறப்பு பேரூரை நிகழ்த்தபவர் பண்டித வித்வான் சித்தாந்த நன்மணி சொல்காப்பிய செல்வர் சீர்மிகு முனைவர் கு சுந்தரமூர்த்தி எம்ஏ பி ஹெச்டி அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் தலைப்பு கண்ணப்ப நாயனார் எல்லாமுள்ள இறைவனுடைய திருவள்ளை மேற்கொண்டு நம்முடைய ரத்நகிரியில் அருள்மிகு பாலமுகனுடைய பெருமானுடைய அருள் தேக்கத்தை அப்படியே முழுமையாக நிரம்ப பெற்றிருக்கின்ற நம்முடைய தவத்தர்கள் குருமூர்த்தியினுடைய திருவிழிகளை மனமடிமைகளால் வழங்கி அவர்கள் இப்போ வரவேற்புரை வழங்கிய பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் இப்பொழுது கண்ணப்பர் என்ற தலைப்பிலே நாம் எண்ணுகிறோம் வரவேற்புரை வழங்கிய பொழுது அவர்கள் சிலவற்றை குறித்தார்கள் இரண்டு மூன்று முறை இது பெரும் சிவபுண்ணியம் என்று சொன்னார்கள் அதை மட்டும் நான் மீண்டும் நினைவுபடுத்தி இது ஒரு சிவபுண்ணியம் என்றார் இப்பொழுது திருக்கோவில் சென்று வழிபாடு செய்வது பெரும் புண்ணியம்னு கருதுகிறோம் பலம் வருவது பெரும் புண்ணியம் அபிஷேகம் மற்றதெல்லாம் செய்வது பெரும் புண்ணியம் நல்ல ஏழைகளுக்கு அன்னதானம் விடுவது பெரும் புண்ணியம் இளம் சிறுவர்களுக்கு பொருளாதார குறைவுடைய சிறுவர்களுக்கு நம்முடைய சுவாமியை வைத்திருப்பது போல ரொம்ப அருமையான பள்ளி வைத்து அவர்களுக்கு நல்லுணர்வையும் நல்ல அறிவையும் போற்றுவது அதுவும் சிவப்புண்ணியம் நல்ல மருத்துவமனை வைத்து நல்ல அருமையான முறையில் எல்லாருக்கும் எந்தவித அதிக பொருள் செலவு இல்லாமல் மிகச் சிறப்பாக அந்த மருத்துவமனை அடைச்சது அதெல்லாம் சிவப்புண்ணியம் இப்படி எல்லாம் சிவபுண்ணியம் அதில் இப்படி கேட்பது சிவபுண்ணியம் என்பதை சொன்னார் இப்படி கேட்பது சிவப்பு ஒரே ஒரு நூல் நம்முடைய ஞான சாஸ்திரத்தில் சிவஞான சித்தியார்தான் அதை நினைவுப்படுத்துவதாக அந்த பேச்சமைந்தனால அதை பற்றி சொல்வதற்கு விரும்பினேன் சிவ புண்ணியம்னா இந்த பெருமானியம் அடிபடுவது ஏழை மக்களுக்கு உதவுவது கல்வி தருவது மருத்துவம் வழங்குவது போன்ற எல்லா நாட்டிற்கு சில அருமையான சொல்லுகளை செய்வதெல்லாம் சிவப்பு நோய்ச்சி செய்யுவதும் சிவபுண்ணியம் என்று சொல்றேன் அது ரொம்ப அருமையாக சொன்னால் ஆனால் இந்த பேசுவதும் கேட்பதும் புண்ணியம் சொன்ன உடனே எந்த பேச்சையும் கேட்பது எந்த பேச்சையும் சொல்லுவது என்பதில் என்ன பேச்சு என்ற பெயர்ல பிறரை பற்றி வசதி மாறி அல்லது பிறரை பற்றி எடை போடுவது அல்லது மரபு தவறி பேசுவது இதையெல்லாம் பேச்சு என்ன யாரு முத்துக்கல முத்துக்கல ரொம்ப அருமையா ஸ்ஞானத்தில் சொன்னார் ஞான நூல் தனை ஓதல் ஞான நூல்கள் ஆன்மா கரையேறுவதற்கு ஏற்ற ஞானத்தை வழங்கிற நூல் இருக்கே அதை ஓதுவதே புண்ணியம் ஞான நூல் தனி ஓதல் ஓதுவித்தல் ஓதுவித்தல் அதுதான் நம்முடைய தௌத்தர் சுவாமியை ஓதுகிறது நாமா கூட இந்த மாதிரி ஓதுவதற்கே சூழலை அமைத்திருக்கிற அந்த ஓது வைப்பதற்கு அது பெரிய சிவபுண்ணியம் கேட்கலும் சிவப்பு கேட்குமாறு செய்வதற்குதே அது சிவப்புண்ணியம் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் தனித்திருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பது இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை இப்படி சொன்னது தெளிவாக சொன்னது நாம் பார்க்கிற நூல்கள்ல சிவஞான சித்தியார் ஒன்றுதான் சுமிஞான சித்தியார் ஒண்ணா பதினான்கு சாத்திரங்களிலே உண்டு அப்ப ஞான நூல்களை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்டல் கேட்பித்தல் ஈனவிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை அருமையாக நம்முடைய சித்தியா சொல்லிற்று எனவே அந்த ஞான வேள்வியை ஞான பூசையை செய்து கொள்ளும் தவத்தர் அந்த ஞான கலந்து நின்று பயன்பெறுகின்ற நம்மனோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இதை நினைவுபடுத்துமாறு அவர்கள் வழங்கிய அந்த உரை மிக அருமையான உரை என்றையும் எண்ணி இப்பொழுது நாம் நூலுக்கு வருவோம் நம்முடைய பெரிய பிராணத்தில் எலைமலிந்த சருக்கம் என்ற எலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கடியில் ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் என்ற இரண்டு பெருமக்களுடைய வரலாறு ஏற்கனவே நாம் எண்ணிவிட்டோம் அதில் மூன்றாம்வராக இருப்பவருடைய நம்முடைய சிந்தனை இவரை பற்றி சொல்கின்ற பொழுது அருமையான ஒரு தொடரை சுந்தரமூர் சாமி சொல்கிறார் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அதில் நினைவுபடுத்தாமல் போகக்கூடாது என்பதற்காக அதை சொல்ல வேண்டும் கலைமலிந்தி கண்ணப்பற்கு அடியே என்பது ஒரு அருமையான சொல் சுந்தரபூர் சுவாமிகள் அதன் திருவாரூரிலே பெருமானுடைய திருவுழை பெற்று பாடிய ஒரு அருமையான வழக்கம் ஒவ்வொரு அறிவரையும் ஒவ்வொரு விதமான அறிவுப்படுத்துகின்ற பாங்க அமைந்திருக்கிறது நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு கலைமலிந்த சீர் நம்பி என்று ஒரு அருமையான ஒரு சொல் அறிமுனை என்று சொல்றோம் நம்முடைய சுந்தரக்கு இருக்கிற பெயர்ல நம்பி ஆரூரர் என்றே பெயர் உண்டு இப்படி நம்பிங்கிற சொல்ல அமைப்பு இருக்குது அது எல்லா இப்ப நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் திருவள்ளர் நம்பி திருவள்ளர் நங்கின்னு போட்டணும் ஆனால் ஆடவர்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்குத்தான் அந்த நம்பிங்கிற சொல்ல சொல்லணும் அதுபோல பெண்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்குத்தான் நங்கின்னு சொல்லணும் நம்ம பொதுவா நம்பினா நங்கைனா பெண்ணுன்னு சொல்லிடுறோம் இலக்கண உலகத்துல இதை பற்றி சொல்லியிருக்காங்க திருமண அழைப்பதில்லை இடம்பெறுகின்றது வாழ்க வணக்கம் என்று சொல்வார் இந்த நம்பி என்ற சொல்லை நம்முடைய கண்ணப்பெருக்கு சுந்தரமுனால ஆடவர்களிலே மிகச்சிறந்த பெரியவர் இலக்கண உலகத்தில் அப்படி சொல்லும் அவரை நம்பி சொல்ற சரி அதற்கு முன்னே இருக்கிற அமைப்பு அந்த நினைக்கணும் அப்ப கலை கலை என்பது நமக்கு ஒன்னே விளக்கம் வரணும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஆகவே பெய்யுங்க எல்லாம் சொல்லி நாம ஒன்னும் பூசா சொல்லவே வேண்டியதில்லை விளக்கவே வேண்டியதில்லை எடுத்துணைத்தால் போதும் கலைன்னு சொன்ன மாத்திரத்திலேயே மொத்தம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏ உணவிற்கும் என் நம்மை என்று ஒரு பாட்டு இருக்கு எனவே அறுபத்தி கலைகளாக நம்முடைய அந்த அறிவியலை பாகுபாடுத்து எல்லா அறிவியல் அந்த அறிவியலை அறுபத்தி நான்காக மிக அருமையாக பாகுபடுத்தும் அப்ப அந்த அறுபத்தி கலைகளிலும் மலிந்த சீர் மலிந்தன நிரம்பிய சிறப்பு இந்த அறுபத்தி நான்கு கரைகளிலும் ரொம்ப நுணுகி நுணுகி நுணுகி நுணுகி பார்த்தா முடிந்த முடிபாக எது என்று கேட்டா அதை உடைய நம்பி இந்த நம்பி யாரு நம்முடைய கண்ணப்பர் என்று சொன்னார் அப்ப எல்லா கரைகளிலும் முடிந்த முடிவா சொல்லப்படுவது எது கேட்டா உயிர்கள் இந்த தோன்றியதே எதற்கு என்று கேட்டா திருவள்ளுவர் தான் நான் சொல்லியிருக்கிறேன் முடிந்த ஞானி முதல் ஞானி என்று அதுக்கு மறுதலையே இல்லை முதல் ஞானியும் முடிந்த முடிவாக சொல்லுகின்ற ஞானியும் திருவள்ளுவரான் அவரை கேட்போம் ஐயா இந்த உடம்பு உயிரோட சேர்த்து பணிந்திருக்குது செய்யறோம் ஆனா அந்த வினையனால செஞ்சாலும் இந்த உடம்பு உயிரை சேர்ந்து எதற்காக வந்தது அப்படின்னு அப்படியா தெரியாது உனக்கு நான் எட்டாம் அதிகாரத்திலேயே பாடி வச்சிருக்கேன் எட்டாம் அதிகாரத்துல எட்டு அன்புடைமை எட்டாம் அதிகாரம் அன்புடைமை அன்போடு எய்ந்த வழக்கென்பு எண்போடு எய்ந்த தொடர்பு அப்பா இந்த ஆறு உயிர்க்கு அருமையான உயிர்க்கு எண்போடு எய்ந்த தொடர்பு எழும் மேலெல்லாம் இருக்கும்படியான இந்த உடம்பு இருக்குதே இது வந்து உடம்பு கொடுத்ததே இருக்குன்னு காரணத்தோடு எய்ந்த வழக்கென்ப அதுக்காகத்தான் இந்த அன்போடு பொருந்தி வாழத்தான் இந்த உயிர் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது காரணமே ஐயா சில பேருக்கு இது இல்லையே இல்லையேன்னர் எது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அது இல்லையேன்னர் திருவள்ளூர் முதல் ஞான இல்லவா அதையும் சொன்னார் அப்படி இல்லாம இருக்குதா ஆமா அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை என்ன அருமையா சொன்னது உடன்பாடும் எதிர்மறையும் அன்பு அகத்தல்ல உயிர் வாழ்க்கை எண்போடு தொடர்பு இந்த அன்புதான் இந்த எலும்பு தோளுமா இருப்பதனுடைய காரணமே அன்பு தான் வாழ அப்படி இல்லையானால் அது வெறும் எலும்பந்தோளும் தான் எது இல்லாத எலும்பு தோலும் எது இருக்கணுமோ அது இல்லாது உயிர் இல்லாத எலும்பந்தோளும் சீக்கல் டு செத்தாருள் வைக்கப்படும் அன்புங்கிற்கு தான் அந்த உடம்பே பெருமா அந்த அன்பு எப்படி தாய் மேல தந்தை மேல பக்கத்தோடு எழுத்தோடு தன்னூர் அடுத்த ஊரு மொழியிலே அப்புறம் கல்வியிலே இப்படி எல்லாம் இருந்தது எல்லாம் முடிந்த முடிவாக இவற்றை எல்லாம் கொடுத்தா இறைவனிடத்திலே இருக்க இறைவனிடத்தில அன்பு இருக்க அதுதான் தலையானது அப்போ படிப்படியாக இங்க அந்த அன்பு எங்கே நிறைவு பெறுகிறது இறைவனத்தில் அப்பந்த இறைவன் யார் திருமூலன் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்போ இந்த அன்பானது நம்முடைய தாய் இந்தியருக்கு அண்மையில் இருக்கின்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு மொழிக்கு கலைக்கு உணர்வுக்கு உணர்ச்சிக்கு எல்லாம் செலுத்திய ஒன்று இந்த ஆன்மா கடையேறுவதற்காக பெருமானத்தில் செலுத்தி அதன் வாயிலாக பெறுகின்ற முடிவு வரைக்கும் அதுதான் அப்போ அன்பேதான் எல்லாம் அது இல்லைன்னு உண்மை எல்லா கலைகளிலும் முடிந்த முடிவாக நமக்கு எடுத்துவது எது இந்த அன்பு அந்த அன்பிலே சிறந்த நம்பி ஒருவர் உண்டென்றால் அவர் கண்ணப்பர் தான் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று அர்த்தம் அப்ப கலைமலிந்த சீர் என்பது சீக்வல் அன்பு அந்த அன்பே அடிவாக இருந்தவர் கண்ணப்பர் அவருக்கு அடியேன் என்ற அப்ப கலைமலிந்த நம்முடைய நிறைய படித்தேன்னு அர்த்தம் நிறைய படித்தேன் இருக்கும் அதிகமா படித்து படித்து நம்முடைய தொழிற்கல்வி அறிவு கல்வி ரொம்ப குறைவு மிக குறைவு நல்ல தொழிற்கல்வி இருந்தது தொழிற்கல்வியில் வளர்ந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் பெருமானுடைய திருவருளினாலே பின்னே அந்த வரலாறு நமக்கு தெரியும் பின்னால போகும் ஆகவே இங்கே கலைமலிந்த சீரென்றால் எல்லா கலைகளிலும் மலிந்து நிற்கின்ற முடிந்த முடிவாய் நிற்கின்ற சீர் எது அன்பு அந்த அன்பே புழம்பாயிருக்கின்ற நம்பி கண்ணப்பர் கலிய இன்னொரு பொருளும் கூட சொல்வார்கள் கலை என்று சொன்னால் பொதுவாக நூல்கள் என்று வைத்துக் கொண்ட பெரும்பாலும் பல நூல்களிலும் யாருடைய சீர் எடுத்து சொல்லப்படுதுன்னா கண்ணப்பருடைய சீர்தான் என்று சொல்லப்படுகிறது திருமுறையில திருமுறையில நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் அப்பசுவாமு சுந்தரர் எல்லாரும் கண்ணப்பரை நினைத்தார் மணிவாக்கர் கண்ணப்பர் அதிலும் ஞானசம்பந்தர் ரொம்ப அருமையாக நம்முடைய வழிபாட்டை சொல்லுகின்றார் சேக்கிளா பெருமான் காலத்தினாத வணங்கினாராம் வணங்கி அப்படியே வலம் வந்து பெருமாண்டத்தில் மிகுந்த அன்பு வந்தாராம் வந்த பெரு கண்ணப்பர் திருவுருவத்தை பார்த்தாராம் பார்த்த உடனேயே இது மாதிரி வேற எங்கேயுமே சொல்லல பெரிய புராணத்தில் இந்த உருளம் தான் கும்பிட்ட பயன் காண்பார்போல் காலத்தினாதரி வணங்கியதனுடைய பயனாக இந்த காலது கண்ணப்பரை கண்டு பணங்கினான் அப்போ ஆண்டவனை வணங்கியதன் பயம் இந்த அடியவரை வணங்கினான் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானைக் கண்டு விழுந்தார் இவரை பார்த்தாரா பார்ப்பார் அப்படியே கேட விழுந்தார் யாரு ஞான சம்பந்தம் மூன்று வயசுல ஞானம் பெற்ற ஞான குழந்தைகள் அருமையாக கும்பிட்டுதோடு இல்லாமல் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சாதாரி பண்ண ரொம்ப அருமையா வச்சு பாடின இங்க இருந்தவர் கண்ணப்பர் யார் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடம் எல்லாரும் கையில வந்து சொப்பு வைத்துக் கொண்டு அதுல தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் வழிபாடு செய்வாங்க இந்தவர் வாயே கலசம் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் என்று சொன்னார் என்னங்க வாய் கலசம் சொன்னாரு அவர் வழிபாடு செய்வதற்கு தண்ணி வேணும் பூ வேணும் அப்புறம் நெவேத்தியம் வேணும்னாரு அவையெல்லாம் வெள்ளித்தறையில் காணுங்க படிக்க படிக்கல அதுல பாத்துங்க தொடங்கி வைத்தார் தொடங்கி வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடர் இதுக்கு ஒண்ணு வெறும் கலசம் மட்டும் சொன்னீங்கன்னா எஞ்சியதெல்லாம் எஞ்சியதெல்லாம் பின்னற்றாங்க வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் அந்த மலர் போன்ற அந்த கண்ணினை காய்கனையினால் இடந்து ஈச நடி கூடு காலத்தி மலை ரொம்ப அருமையாக போய் வணங்கியதோடு இருக்கால மட்டுமல்லாமல் இம்மாதிரி அருமையான அந்த சாதாரி பண்ணம் இந்த பாடலே வாழ்த்தியும் நம்மை வாழ்த்துமாறும் செய்துள்ளார் ஞான சம்பந்த பெருமாள் அப்படிப்பட்ட நம்முடைய ஐயா சொல்வோட சொன்னாங்க மணிவாசகர் பெருமானியை திருப்பெருந்துரையில இந்த ஆன்மாவை கண்டது கண்டவுடனே ஈர்த்தன்னை ஆட்கொண்டது அப்படி ஈர்த்தனை ஆட்கொள்வதற்கு எதேன்னு தகுதி இருக்க இல்ல அல்லது இதுவரைக்குமே யாரும் அன்பே செலுத்தாம இருந்து நான் வரப்போயே சரி இந்த ஆன்மா அன்பு செலுத்தும் என்பதற்காக கருதி செஞ்சத இதுக்கு முன்னே அன்பு செலுத்தின தலையான ஒரு ஆள் அன்பு செலுத்திருக்காரு அது திருவுள்ளம் அறியும் அதை பார்த்துமா என்ன ஆட்கொண்டது அது அன்பினுடைய சிகரமாக இருந்தவர் அன்பே இல்லாத அவ்வளவு சிகரமாக இருந்த அன்பை பார்த்த பிறகு கூடவா இந்த கேவலம் என்னை ஆட்கொண்டீர்கள் என்று கேட்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் அதனோடு ஒப்பதோர் அன்பு இல்லை என்று சொல்லிட்டு முடிவாக பேச்சுக்கே அந்த அன்பை நீ மேல வச்சிருந்த கண்ணப்பன் அன்பை அந்த அன்புக்கு இணையானவை எது என்று கேட்டால் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஓராண்டு பல ஆண்டு பல யுகம் அப்படின்னா சரி இல்ல சார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அப்படிப்பட்ட அருமையான ஒரு பெரிய அன்பே வடிவாக ஒருத்தரி பார்த்தும் கூட என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் சேர்த்துக்கிட்டே என்னையும் நாட்கொண்டருணி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணி சுண்ணப்புண்ணித்திற்கே சென்றுதாய்க் கொத்தும்பி இப்படி சொன்ன பெரியவர்கள் கலைமலிந்த சீரம்பி கண்ணப்பற்கு அரிய என்று சொன்னது அவள் தான் அதனால்தான் சுந்தரபெருமான் கலைமலிந்த சீர் என்றால் கலைகளிலெல்லாம் முடிந்து முடிவாக சொல்கின்ற அன்பு அந்த அன்பை உடைய நம்பி என்ற ஒரு பொருள் இன்னொன்று இவருக்கு முன்னே பின்னே வந்த பெரியவர்கள் அத்தனை பேரும் பெரிதும் பாராட்டி போன்ற ஒரு பெரியவர் கலைமலிந்த சீர் நூல்களில் எல்லாம் பாராட்டப்படுகின்ற சீர் உடையவர் கண்ணப்பர் தான் என்று சொன்னார் பதினோராம் திருமுறையிலே கண்ணப்பர் திருமறம் என்று இரண்டு பெரியவர்கள் இரண்டு நூலே எழுதியிருக்கார்கள் நூலே எழுதியிருக்கார்கள் யாரைப் பெற்று கண்ணப்பரை பெற்று அது பதினோராம் திருமலை இடம்பெற்றது கண்ணப்பர் திருமரம் என்று அருமையான நூல் இந்த ரெண்டு நூல்கள் அருமையா பெற்றவரிவர் அதான் அலைமலிந்த செய்தி என்றெல்லாம் சொல்லி பாராட்டுகின்ற மிக அருமையான ஒரு பெரியவரை பற்றி கண்ணப்பர் பெருமானை பற்றி எழுகிறோம் எண்ணுகிற கூட்டம் தொடர் எண் ரொம்ப அருமையான எண் இது பதினாறு பதினாறு இந்த பதினாறுன்னு வருகின்ற பொழுது ஒரு நினைப்பை நினைக்காம இருக்கக்கூடாது ஞான சம்பந்த பெருமானுக்கு எத்தனை வயதுல அந்த வீடு பேரு பதினாறு அதனால செய்கிறார் என்ன சொன்னார் அந்த ஞான சம்பந்தருக்கு இந்த ஆண்டு புத்தி பெற்ற ஆண்டு பதினாறு ஆனதுனால புண்ணிய பதினாறாண்டு பேர் பெரும் புகழிவேந்தர் இந்த ஆண்டு எண்ணிக்கிற எண்ணிக்கை இருக்கு பாருங்க அதுதான் புண்ணியம் செஞ்சதான் ஏன் சம்பந்த பெருமாள் பதினஞ்சாவது வயசுல வீடு பேரடையப்படாத பதினேழு அடையப்படாத இருபத்தஞ்சில் அடையப்படாத இந்த பதினாறாவது ஆண்டுல தான் வீடு பேரடைந்தார் அதனால இந்த பதினாறுங்கிற எண்ணி எத்தனை ஆண்டு தவம் செஞ்சதும் ஞான சம்பந்த பெருமான் இந்த பதினாறாவது ஆண்டுல வீடு பேரடை அதனால புண்ணிய பதினாறாண்டு பேர் பெரும் புகழிவேந்தர் கண்ணூதல் கரு உணை வெள்ளம் ஆயிரமுகத்தால் கண்டாரு அருமையான வாக்கு அதனால எப்படியோ தெருவிருள் வாய்ப்பு நமக்கு பதினாறாவது இதுல புண்ணிய பதினாறாண்டு பெயர் பெறும் இந்த கூட்டத்தில் அந்த புண்ணியமே வடிவாக இருக்கிற நம்ம பெருமானை நாம் நினைக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட அருமையான பெரியவரை கண்ணப்பரை நாம் இப்பொழுது வழிபடுகிறோம் என்று சொல்லணும் இங்கே வழிபடுகிறோம் சொல்லணுமே தெரியுமா அவரை பற்றி நாம வழிபடையா சொல்றோம் தெரியுமா என்று சொன்னார் அந்த முன்னுரையோடு கூட இப்பொழுது நாம் எல்லாம் தௌத்திரு சுவாமிகளை வைத்த சொல்லக்கூடாது எங்கே பெருமக்களாகிய நம்ம எல்லாம் நேர்களை பொத்தத்தி நாட்டுக்கு அடைக்கிறோம் பொத்தத்தி நாடு இப்பொழுது காலத்தீ இருக்கு திருக்காலத்தி இந்த காலத்தீ மலையை சுற்றி ஒரு ஏறத்தா ஒரு நாற்பது மைல் அல்லது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வச்சுங்க அந்த பகுதிக்கு அந்த காலத்துல பொத்தப்பி பேர் பொத்தப்பி நாடுன்னு இப்ப அந்த பொத்தப்பி நாடு எல்லாம் சொல்ல முடியாது அப்ப அந்த மாதிரி பெயருடையதான் அந்த ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அந்த காலத்திையை சூழ்ந்திருக்கிற நாடு பொத்தப்பி நாடு என்று இப்பொழுது நாம் நம்முடைய செலவிட்டு எங்கே போகிறோம் பொத்தப்பி நாட்டிற்கு செல்கிறோம் அங்கே யார் முன்னே இருந்து நம்மை அழைத்துச் செல்லுகிறார்கள் சேக்கரார் பெருமான் இருந்து செல்கிறார் எனவே நமக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக செல்கின்ற பெருமான் நம்முடைய சேக்கரார் பெருமானை அழைத்துச் செல்கிறார் மே வளர் புறங்கள் சட்ட விடயவர் வேதவாய்மை திருக்காலத்திக் கண்ணப்பரு திருநாடு என்பது எங்க போயிருக்கிறோம் பொத்தப்பி நாட்டு இப்ப நாம் எந்த நாட்டு இருக்குன்னு தெரியுமா சோழ நாட்டில் இருந்தோம் தொண்டை நாட்டில் இருந்தவங்க நடுநாட்டில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப வந்திருக்கிறோம் கொத்தப்பி நாடு இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா திருநாடு திருப்பொலியும் நாடு என்ன தெரு சிவமே நிலவுகின்ற தெரு சிவமே நிலவுகின்ற திருப்பெற்ற நாடு அந்த நாடு எந்த நாடு பொத்தத்தி நாடு எனவே கண்ணப்பர் திருநாடு என்பரு அந்த கண்ணப்பர் எந்த ஊர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பரு இந்த ஊருக்கே இந்த நாட்டுக்கே பெருமை தருவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்காலத்தில்தான் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ இசையாக ஒன்றோ நாடா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் மேடா இருக்கட்டும் பள்ளமா இருக்கட்டும் நிலைமை உனக்கு என்ன தகுதியனர் உன்னிடத்தில் இருப்பவர்களை பொறுத்து தான் உனக்கு தகுதிய நல்லவர் ஆடவர் அவடி நல்ல வாடிய நன்மை எங்க நல்லவர் இருக்கிறாங்க அதுதான் நல்ல நாடு இல்லைன்னா உனக்கு வேற என்ன இருந்து ஒண்ணுமே அப்படி பார்க்கும் இந்த பொத்தப்பி நாட்டை இருந்த பெரியவர் கண்ணப்பர் என்ற ஒரு அவர் தெரு கண்ணப்பர் அப்படின்னா ஒரு கண்ணப்படி எப்படி என்ன பெருமையா மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் காவலர் என்ன காவலர் வேதங்களிலோ அல்லது மக்களவற்றிலோ எல்லாவற்றினுடைய மலிந்து முடிந்ததாக இருப்பது எது அன்பு அந்த அன்பை அப்படியே காவல் செய்கின்றவர் காவல் கலைமலிந்த சீர்நம்பி என்று சொன்ன எல்லா நூல்களினுடைய முடிந்த முடிவாக இருக்கிற அன்றி அப்படியே காவல் செய்கின்ற பெரியவர் அவர் அவர் எந்த ஊர் திருக்காலத்தின் பெயர் என்ன கண்ணப்பர் கண்ணப்பர் திருநாடு என்பர் திருநாடு என்பர் நிற எனவே அந்த பொத்தப்பி நாடுங்கிறது சேக்கிரார் மட்டும் இல்ல வழி வழியா அதனால கண்ணப்பர் திருக்காலத்தின் நாடு என்பர் வழி வழியா அந்த இடத்தை அப்படிதான் சொல்லிட்டு வந்தான் அதனால கண்ண திரு திருநாடு என்பர் சரி நாவலர்ப்பு கொண்டு போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாபி சோலை சூழ்ந்த பொத்தப்பினாடி இந்த நாட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டா பொத்தப்பி நாடுன்னு இந்த பொத்தப்பி என்பது என்ன சிறப்புடையது ஒரு காலத்துல புலவர்களால் பாராட்டப்படுகின்ற சிறப்பு தான் தலையாய சிறப்பா இருந்தது ஒரு காலத்திலே சொன்னே? இருந்ததுன்னு சொன்ன மறந்துடாது ஒரு காலத்தில் என்றும் இருந்தது என்றும் சொல்வதனால் இப்பொழுது அதை பற்றி ஒரு காலத்தில் அப்படி எப்படி பொறாநோட்ல சொன்னார் புலவர் பாடும் போலுடைய விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி எய்துமை என்பதும் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் காரியங்களை எல்லாம் செய்து ஒரு கால எல்லை முடிந்த பிறகு எப்படி வெள்ளையானை வந்ததோ நம்முடைய சுந்தரமுன் சுவாமிகளுக்கு அதுபோல சிவிகை அங்கிருந்து வரும் அந்த சிவிகையில் ஏறி வானுலக எய்துவார்கள் அரிய அப்பா யாரால புலவரால் பாராட்டப்படுகின்றவர்கள் அப்படிப்பட்ட சிறப்பு புறநானூர் புலவர் பாடும் புகழுடைய ஊர் எப்படி போவாங்க விசும்பில் எப்ப எல்லாம் தான் செய்ய வேண்டிய செயல் முடிச்சிட்டு அல்பாயுசா இல்ல ஐயா அவங்க நூத்தி அஞ்சாவது பழுக்க பழம் அப்படிங்களா எல்லாம் பேர அல்லா தான் அல்ல கொள்ளு பேரம் கொள்ளு எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு வசதி குறைவு அம்மாறிஞ்சவங்க பழுத்த பழம் இவ்வளவு காரியம் செஞ்சவங்க ஆமா அவங்க ஊர்தி வரும் மேகிறது செய்யத்துலவா அப்படிப்பட்ட சிறப்பு புலவர் பாடும் எனவே புலவர் பாடும் அப்படிப்பட்ட அமைப்பு காரணம் சொல்லத்தான் வேற வழி கிடையாது அந்த புலவர்கள் தன்னுடைய தூய்மையும் உயர்ந்த பண்பும் நல்ல தெய்வீக உணர்வும் இருந்து பாடியதுனால அது அப்படி ஆயிடுச்சு அந்த சொல்லுக்கு மதிப்பு காரணம் அப்படிப்பட்டது குணத்தால் நிறைவும் ஒழுக்கத்தால் உயர்வும் நல்ல தெய்வீக திருவருள் உரைப்பினால் இருந்ததுனால நெறிமொழி மாந்தர் நெறிமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானிய மஞ்சிரம் என்ப நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்தை மறைமொழி காட்டிவிடும் மறைமொழின்னு சொல்றாரு மறைமொழி நிறைமொழி மாந்தருடைய சொல்லு மறைமொழி என்றே சொன்னார் அப்படிப்பட்ட அளவிலே நம்முடைய இந்த பொத்தப்பினாடு புலவர்களால் பாராட்டப்பெற்ற சிறப்புடையது என்று சொன்னார் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வலம் பெருகி நின்ற புவலர் வாவி சூழலை சூழ்ந்த பொத்தப்பினாடு அப்படி நாம் புலவர்கள் எல்லாம் பாராட்டப்படுகின்ற நாடு பொத்தப்பினாடு இயற்கை சூழல் அப்படியே தவழ்ந்து நிற்கும் ஐயா கூட சொன்னாங்க மருது நலம் தான் நிறைய பேசப்படுகிறது ஜெயக்கிலா பெரிய பிராணத்துல குறிஞ்சியெல்லாம் குறைவு காரணம் என்னன்னா நம்முடைய பெருமக்கள் வாழ்ந்த இடம் பெரும்பாலும் மருந்தநிலமா போச்சு வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்த பாரம்பரிய ஆகி போச்சுங்களா ரொம்ப குறைவா குறிஞ்சி நிலத்துல தோண்டியவர் நம்ம இவர் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர்ல நாலு வகை நிலமும் பாராட்டப்படுது நாலு வகை நிலமும் நானிலமும் பாராட்ட அப்படிதான் வருது ஆனாலும் எங்கே கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா குறிஞ்சி நிலம் தோன்றியவர்களுக்கு ரொம்ப குறைவு அதனால எனவே இது அருமையான சோலைகள் சூழ்ந்த நாடு கொத்தி நாடு என்று சொல்றோம் அப்படிங்களா இந்த இடத்துலதான் நம்ம பெரியவர் ஆமா வாழ்ந்தாங்க இத்திருநாடு தண்ணில் இவ திருப்பதியாது நல்ல கதை வரலாறு வரலாறவே சொல்றாரு இந்த நாட்டில் நம்ம நினைக்கிற கண்ணப்பருக்கு எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா சிமே சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அது சொல்றேன் இந்த நாடு இப்ப வந்திருக்கிற தாத்தா இங்க இந்த நாட்டுலதான்ப்பா நம்ம கண்ணப்பர் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பதியாது குழந்தை சொல்ற மாதிரி சொன்ன இந்த ஊர்ல அவர் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா நித்திலி விள்வாரை சூழ்ந்த பாங்கரு இங்க பாரு எப்படி இருக்கு பெரிய மலை இருக்குது இங்க பாரு பெரிய பெரிய மலை இருக்கு அதுல இருந்து என்ன வருது பாத்தியாரு இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழ நீ மலைக்கு என்ன சிறப்பு அறிவி வந்துகிட்டே அறிவு நீங்க அந்த ஐந்தருவிலையும் அந்த இந்த அருவிலையும் தண்ணி வலியுன்னு யாரு போறா இன்னும் சரியா இருந்த சீசன் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சார்ந்தாலே சிறப்பு இல்லை அப்ப புத்தாலத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டா மலையும் மலையில் விழுகின்ற அறிவியும் அந்த வரி எப்படி செய்யுமா நிக்கிற இழும் என இழிதரும் அறிவி பழமுதிர் சோலை மலை கிழவோ நீ அதனால இங்க எப்படி இருக்குன்னா அந்த மலை நித்தியல அறிவிச்சாரல் நீழ்வரை சூழ்ந்த பாங்கரு நல்ல குடிஞ்ச மலையும் மலை சூழ்ந்த காடும் அதுபாடு தண்ணி தண்ணியில எல்லா ஊர்னு என்ன வரும் குத்தால தருவியில சில்லுன்னு தன்மையோட குளிர்ச்சியா வரும் ஆனா இதுல அப்படியே முத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க நீ குளிக்கும்போது கூட தலையில நாலஞ்சு முத்துகள் இது எது கிட அப்படின்னு கேளு போட்டு அருமையா குளிச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட நாடாகும் இந்த நாடு மஸ்த் கோட்டு வந்தோடரு வேலி கோழி மலைய பாட்டியா ஆமாறே இங்க பாருங்க தாத்தா அப்படியே ஒரு பெரிய வேலி போகுது பெரிய வேலையா இருக்கு தாத்தா அப்படின்னாரு அதுல என்ன நட்டு இருக்கு நம்ம கல்லாம் வைக்கிறது இல்லை ஆடாதொடை தஞ்சை மாவட்டத்துல ஆடாதுடைய வச்சிருவாங்க தானா பாட்டு மண்டிப்பூர் அது மாதிரி இந்த மாதிரி ஆடாதொடையிலேயோ அந்த வைக்கிறது இல்ல அப்படின்னாரு என்ன நட்டுருக்கு பாத்தியோரு ஆமா வெள்ள வேலையே இருக்கு எல்லாம் வெள்ள வேலையேன்னு இருக்கு எல்லாம் யானை தந்தம் தந்தத்தை என்ன ஒவ்வொரு ஒரு ஒரு அங்குலத்துக்கு ஒன்னா நட்டு நட்டு நட்டு நட்டு அப்படி வேலி கட்டிருக்க யான தந்தை எவ்வளவு பெரிய உருவாக்கியாரு அதனால இங்க யாரு கிடைக்கும்